ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களாக சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதிலே எட்டாவதாக சொல்லப்படக்கூடியதான புராணம் மார்க்கண்டேய புராணம் இது ரொம்ப சின்ன புராணம் பதினெட்டு புராணங்களுக்குள்ளேயே சின்ன புராணம் இந்த மார்க்கண்டேஜ புராணம் மொத்தமே ஒன்பதாயிரம் ஸ்லோகம் அடங்கியது இதில் பதினெட்டு புராணங்களுக்குள்ளே இந்த மார்க்கண்டேஜ புராணத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயங்கள் மற்ற புராணங்களில் காட்டப்படவே இல்லைங்கிறது தான் மார்க்கண்டேஜ புராணத்தினுடைய சிறப்பு இதே மோங் ரொம்ப சிறந்தது அப்படின்னு வியாசரே புகழ்ந்து சொல்கிறேன் ரொம்ப பழமையான புராணம் இது படிக்க படிக்க ரொம்ப மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பது அப்படின்னு வியாசர் ஆன் ஆரம்பிக்கிறார் இந்த மார்க்கண்டேய புராணத்தை இந்த மார்க்கண்டேய புராணத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயங்கள் பகவான் கிருஷ்ணர் முதற் நிறைய அவதாரங்கள் செய்திருக்கா தேவதைகள் இந்த அவதாரங்களின் நோக்கம் என்ன அந்த அவதாரத்தின் ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது மேலும் நிறைய ரெண்டு மூன்று விவாகங்கள் செய்துண்ட ராஜாக்களுடைய சரித்திரங்களை பார்க்குறோம் பாண்டவர்கள் திரௌபதி ஐந்து பேரை கல்யாணம் பண்ணிண்டான்னு சரித்திரத்தில் பார்க்குறோம் எதனால் ஐந்து கல் ஐந்து பேரையும் கல்யாணம் பண்ணிண்டால் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ரகசியத்தை இந்த மார்க்கண்டேய புராணம் காண்பிக்கிறது இந்த மார்க்கண்டே புராணத்தை பார்க்கும்பொழுது இதில் முக்கியமான தர்மம் ஒன்றும் கண்ணில் பட்டது என்னென்னா ஸ்திரீகளுக்கு கல்யாணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் கல்யாணத்திற்கு ஜாதகம் பார்க்கிற பொழுது ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு தான் கல்யாணம் விஷயமாக ஜாதகம் பார்க்கணும் புருஷர்களுக்கு ஜாதகம் பார்க்கிற பொழுது அவனுக்கு விவாக யோகம் இருக்கா இல்லையா என்கிறது மாத்திரம் பார்த்தால் போரும் அப்படின்னு சொல்கிறது இந்த மார்க்கண்டேய புராணம் புருஷர்களுக்கு என்ன மாதிரியான கன்னிகை அமையும் அப்படிங்கிறத நாம் கணித்தாலும் அது அந்த பெண்ணை ஒட்டியே தான் அமையும் அப்படிங்கிறத இந்த மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது அதனால் ஸ்திரீகளுக்கு தான் கல்யாணம்ங்கிறது முக்கியம் ஜாதகங்கிறதும் ஸ்திரீகளுக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த மார்க்கண்டேய புராணம் நமக்கு காண்பிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அடர்த்தியான புராணம்னு சொல்கிறது மார்க்கண்டேய புராணத்தை அடர்த்தியான புராணம்னா ஒவ்வொரு புராணங்கள்லேயும் பார்த்தால் நிறைய விரிவாக சொல்லியிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்தில் சொல்லியிருக்கோம் ஆனால் மார்க்கண்டேஜ புராணம் ஒரு அத்தியாயத்திலேயே ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த விஷயம் திரும்ப வராது மற்ற புராணங்கள்லேயும் கிடையாது அப்படி சொல்லப்பட்டிருக்கு விஷயங்களை இந்த மார்க்கண்டேஜ புராணத்தில் மகாபாரதத்தை ஒட்டி நிறைய தகவல்கள் மார்க்கண்டேஜ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் ஆங்காங்கே விடப்பட்டு போன சம்பவங்கள் மார்க்கண்டேய புராணத்தில் இருக்குது அந்த இடத்துல தான் திரௌபதி ஐந்து கணவர்களை அடைந்தாள் அப்படிங்கிறதுக்கு காரணமும் அதற்கான ரகசியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஒவ்வொரு ஜீவனும் இறந்த பிறகு அந்த ஜீவனுக்கு ஏற்படக்கூடியதான சம்பவங்கள் விஷயங்கள் இவைகளை சின்ன சின்ன செய்திகளாக இந்த புராணம் நமக்கு காண்பிக்கிறது மேலும் சொப்பனம் விஷயமான தகவல்கள் இந்த மார்க்கண்டேய புராணத்தில் இருக்குது சொப்பனம் யாருக்கு வரும் மிருகங்களுக்கு சொப்னம் உண்டா கிடையாதா புழு பூச்சிகளுக்கு சொப்னம் வருமா வராதா மனிதர்களுக்கு வரக்கூடியதான சொப்பனத்திற்கு காரணம் கர்மயோகம்ங்கிறது என்ன ஜானயோகங்கிறது என்ன இவைகளை மார்க்கண்டேய புராணம் விரிவாக நமக்கு காட்டுறது அதேபோல் மதாலசா அப்படின்னு ஒரு பெண்ணுடைய சரித்திரம் ரொம்ப விரிவாக இருக்குது இந்த மார்க்கண்டேய புராணத்தில் சிறு தன் பிள்ளைக்கு பிரம்மத்தை உபதேசிக்கிறாள் மதாலசா அந்த சின்ன குழந்தை தாயார் சொல்கிறத அப்படியே கேட்டு எப்பொழுதும் தாயார் சொன்னதையே நினச்சி நினச்சி அந்த குழந்தை ரொம்ப ஜானியாக ஆகி ராஜாவாக ஆறான் ராஜாவாக இருந்தபொழுதும் கர்மயோகத்தையும் ஜானயோகத்தையும் சேர்ந்தே அந்த குழந்தை செய்தான் அப்படிங்கிற தகவல் இந்த மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது அது ஒரு உயர்வான ஒரு விஷயம் அம்பாளுடைய மகிமை அம்பாளுடைய பெருமையை சொல்லி பூர்த்தி பண்ணுறது இந்த மார்க்கண்டேஜ புராணம் அம்பாளுடைய மந்திரங்கள் நிறைய இருக்குது இந்த மார்க்கண்டேஜ புராணத்திலே தான் தேவி மகாத்மியம் சொல்லப்படுறது சத்தசதின்னு சொல்கிறோமே எழுநூறு ஸ்லோகம் கொண்ட மந்திரம் தேவி மகாத்மியம் அந்த தேவி மகாத்மமானது இந்த மார்க்கண்டேஜ புராணத்திலே சொல்லப்படுறது தேவி மகாத்மியம்ங்கிறது எழுநூறு ஸ்லோகங்களும் அக்னிபீஜத்தை உடையது அக்னிபீஜம் அப்படின்னா ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு அதிலே ரேங்கிற அக்ஷரத்திற்கு அக்னிதான் தெய்வம் அக்னிபீஜம்னு ரேங்கர ரேபம்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்திலே ரேபம் அப்படின்னு சொல்கிறது அந்த ரேங்கர அக்ஷரத்திற்கு அக்னிபீஜம்னு பெயர் இந்த அக்னிபீஜம் இல்லாத ஸ்லோகங்களே கிடையாது சப்தசதியில் அனைத்து ஸ்லோகங்கள்லேயும் அக்னிபீஜம் அடங்கியிருக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தில் மாத்திரம் அக்னிபீஜம் கிடையாது சூலே ந பாஹி நோ தேவி பாஹி ஹட்கே ந சாம்பிகே கண்டா ஸ்வனே நஃபாகி சாப்பஜானி ஸ்வனே ந சா இப்படி ஒரு ஸ்லோகம் வருது தேவி மகாத்மியத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்திலே தான் ரேங்கர அக்ஷரம் கிடையாது மற்ற அனைத்து மந்திரங்களிலேயும் ரேங்கரை எழுத்து இல்லாத மந்திரங்களே கிடையாது அப்படி அக்னிபீஜத்தோடு உடையது இந்த பெருமைகளை நமக்கு மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது ஏன் அந்த ஸ்லோகத்தில் மாத்திரம் மத்தியத்தில் உள்ள ஸ்லோகத்தில் மாத்திரம் அக்னிபீஜம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த மார்க்கண்டேஜ புராணம் நமக்கு காண்பிக்கிறது இந்த மார்க்கண்டேஜ புராணம் சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட புராணம் அதாவது சம்பிரதாயங்கள் ஆச்சாரங்கள் அந்தந்த தேசத்தில் உள்ள ஆச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மார்க்கண்டேஜ புராணம் சொல்கிறது அப்படி உள்ள புராணங்கள் லிங்க புராணம் வாமன புராணம் மார்க்கண்டேஜ புராணம் இவை மூன்றும் சம்பிரதாயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிற புராணங்கள் அதில் இந்த மார்க்கண்டேஜ புராணம் ரொம்ப உயர்ந்த புராணம் சுருக்கமான புராணம் நிறைய தகவல்களை புது தகவல்களை நமக்கு கொடுக்கக்கூடியதான புராணம் மார்க்கண்டேஜ புராணம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்